நற்றினின் குரல் தரும் அமுதம் பகுதிக்காக ஆனி குரல் எண் நூற்றி முப்பத்தி ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் ஒருவன் நல்ல குடியில் பிறந்ததற்கு அடையாளம் அவன் ஒழுக்கமாக இருப்பதே ஆகும் அதாவது ஒழுக்கத்துடன் இருப்பதுதான் உயர்ந்த குலம் மனித குலம் ஒழுக்கத்தை தவறினால் மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவன் விலங்கினம் கீழாக கருதப்படுவார்கள் இதைத்தான் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் என்கிறது குரல் நன்றி வணக்கம்